பன்னிஜாத்தாய தோத்திரவேத்யே ஜானமுதிராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவஜானத்தை பிரம்மஜானத்தை ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற ஞானத்தை அடைந்தவன் எல்லா ஆத்மாவும் ஒன்று என்கின்ற ஞானத்தை நன்றாகப் பெற்றவன் ஆழமான மனதிலே அந்த ஞானத்தை பதிய வைக்க வேண்டும் அப்படி ஞானத்தை பதிய வைப்பதற்கு புலநடக்கமும் எண்ணங்களில் கட்டுப்பாடும் இடைவிடாமல் ஆத்ம செய்ய வேண்டும் என்பதை பல ஸ்லோகங்களிலே இங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் அறுபத்தி ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அறுபத்ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் अब तथं सोल्द अद्लोक अद्भुत ध्यान संगस्ते संगात् काोधोभिजा क्रोधा भवती सोह सोहामृति विभ्रम ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் பிரணியதீ இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் எல்லா ஸ்லோகங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளவைதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால் எண்ணத்திலிருந்தே கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் அதாவது மனக்கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அதாவது தரமான எண்ணங்கள் அளவான எண்ணங்கள் தெளிவான நெறிப்படுத்தப்பட்ட குறிக்கோளை உடையதாக எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எண்ணங்கள் மனதில் இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றின ஒரு தர்மம் நியத்தி அந்த விஷயத்தை நாம் இந்த ஸ்லோகங்களில் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தில் பகவான் எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையை பயனில்லாமல் ஆக்கி விடுகிறான் என்பதை வர்ணனை பண்ணுகிறார் இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இல்லாட்டி ஏதேனும் மனதை கவரக்கூடிய ஒரு மனிதர்களை பார்க்கிறோம் பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம் அந்த பொருள்களை பார்க்கிற போது அல்லது அந்த சங்கீதத்தை கேட்கிற போது சுவையை உணர்ற போது ஐம்புலன்களாலும் அஞ்சு இந்திரியங்களாலும் நம்ம விஷயங்களை பார்க்கிற போது அந்த விஷயங்கள் மனசுல பதிஞ்சு எல்லா விஷயங்களும் மனசில் பதியறதுன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் மனசுல ஓடிக்கிண்டே இருக்கும் ஓட ஓட அதுல ஆசை கூட ஆரம்பிக்கும் அதுல வந்து ஒரு பிரியம் ஏற்படும் அந்த பிரியம் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னா அது பேராசையா மாறிடும் முதல்ல சின்ன ஆசையா இருக்கும் அப்புறம் நாளாக நாளாக தடிச்சு போயிடும் அது பெரிய ஆசையா மாறும் அந்த பெரிய ஆசை நிறைவேறத்துக்கு முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி எடுக்கிற போது அதுக்கு இடைஞ்சல்லாம் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கோபம் வரும் கோபம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கணும் என்ன பேசணும் எப்படி நம்ம செயல்படணுங்கிற விவேக்கம் போயிடும் அந்த விவேகம் போயிடுதுங்கிறது மாத்திரம் இல்லை நம்ம குருக்கிட்ட சாஸ்திரத்துக்கிட்டையெல்லாம் படிச்சிருப்போம் எதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரி எது தர்மம் எது அதர்மம் எது நியாயம் எது அந்நியாயம் இப்படிலாம் படித்து வச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்துக்கு உதவாது அது மறந்து போயிடும் அப்படியே இருந்தாலும் சரியாக தெளிவாக இருக்காது அதனால என்னாகும்னா பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த விவேக சக்தியை நாம் இழந்துடுவோம் விவேக சக்தியை சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த மனித பிறவியே வீணாக போயிடும் அதைத்தான் பகவான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல வர்ணனை பண்ணியிருக்கியாயத்தா பும்சயங்களையெல்லாம் நினைக்கிற சிந்திக்கிற மனிதனுக்கு சங்கஸ்தேஷூ உபஜாயத்தேன்னு ஸ்லோகத்தில் இருக்கு நாம பிரிச்சு இப்படி புரிஞ்சுக்கிறோம் தேஷு சங்கஹா உபஜாயத்தே அந்த விஷயங்கள் இந்திய விஷயங்கள்ல ஒரு ஒட்டுதல் ஏற்படுறது அதாவது ஒரு பிரியம் ஏற்படுறது சங்காத் சஞ்சாயத்தே காமஹா அந்த பிரியம் அந்த பொருளை நினைக்கிற நினைக்க என்னாகிறது ஆசையா மாறுறது அது பேராசையா மாறி விடுகிறது தர்மமான ஆசைய சாஸ்திரம் தப்புன்னு சொல்லாது அதர்மமான ஆசைய தான் இங்கே பேசுகிறார் ஆக காமஹா சஞ்சாயத்தே சங்காத்து காமஹா சஞ்சாயத்தை பேராசை வந்து விடுகிறது காமாத்து குரோதா அபிஜாயத்தே அந்த பேராசைக்கு ஏதேனும் இடைஞ்சல் வந்ததுன்னா பிறராலையோ இல்லையே நமக்கே அந்த சக்தி இல்லைன்னாலோ நிறைய ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் மனசில் வரும் கோபம் கோபமா வரும் அதை சொல்றார் காமாத்து குரோதா அபிஜாயத்தே அம்மாவை கூட திட்டுவோம் யாரெல்லாம் மதிக்கக்கூடியவர்களோ பெரியவர்களோ அவர்களையெல்லாம் நிந்த பண்ண ஆரம்பிச்சுடுவோம் கோபத்தினால என்ன பேசுறோம்னே தெரியாது குரோதாத்து சம்மோகா பவதி சம்மோகான்னு சொன்ன அபிவேகா அதாவது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை எண்ணலாம் எண்ணக்கூடாதுங்கிற அந்த விவேகம் தர்மாதர்ம விவேகம் போயிடும் அதைத்தான் சம்மோகாங்கிறார் சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா அதனால என்ன ஆச்சுன்னா ஸ்மிருதி விப்ரமஹா சாஸ்திரோபதேசத்தினால கிடைச்ச சம்ஸ்காரங்கள் மனசில் ரொம்ப வருஷமா நாம படிச்சிருப்போம் திருக்குறள் படிச்சிருப்போம் ஆத்திசூடி படிச்சிருப்போம் அந்த படித்த படிப்பு எதுக்காக படித்தோம்னா அது புத்தி சக்தினால படித்தோம் நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறதுனால படித்தோம் அதனால இந்த படித்த படிப்பு பயன்படலா கடவுள் கொடுத்த அறிவையே வீணாக்கிட்டோம்னு அர்த்தம் ஆ ஸ்மிருதி பிரம்சாத்து புத்தி நாசகா புத்தி நாசம் அந்த புத்தி வந்து பகவான் வந்து பகுத்தறிகிற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அந்த ஆற்றலையே இழந்து விடுவோம் புத்தி நாசாத் பிரணஸ்யதி பகுத்தறிவை இழந்து விட்டோமே என்றால் பிரணஸ்யதி வாழ்க்கையின் உண்மையான பயனாகிய தானும் இன்புற்று பிறருக்கும் இன்பத்தை வழங்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுவோம் புருஷார்த்த அயோக்யா பவதிங்கிறார் ஆதிசங்கரர் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு உண்மையான குறிக்கோளை அடைவதற்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான் அழிந்து போகிறான் அந்த அர்த்தம் உடம்பு இருக்கும் செத்த மாதிரி இருப்பான் நிம்மதி இல்லாமல் தவிப்பான்னு அர்த்தம் எனவே எண்ணத்திலிருந்தே கட்டுப்பாடு வேணும் ஒரு பொருளை பார்த்தாலோ எல்லாம் கண்ணால் பார்க்கிற பொருள் காதால் கேட்கிற பொருள் மூக்கால் முகர்ற பொருள் நாக்கால் சுவைக்கிற பொருள் எதை பார்த்தாலும் எண்ணத்தில் ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதை மனசில் ஆழமாக அழுத்தியும் வைக்கக்கூடாது செயல்படுத்தினாலும் அது சமூகத்துக்கு கெடுதல் அதை அறிவினால பக்தியினால சத்சங்கத்தினால அதை நெறிப்படுத்தி நியாயமான ஆசைகளை வளர்த்து உயர்ந்த நிலையை அடையணும் பிறவியை பயனுடையதாக்கணுங்கிறதான் கருத்து ஆக இதுக்கு பதில தர்மத்தை நினைச்சு தர்மத்துல ஆசை வச்சு ஈஸ்வர பக்தியோட வாழ்ந்தோமான நமக்கு அமைதியும் ஆனந்தமும் பெருகும் என்பதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய தாத்யம் பும்சா சங்கஸ்தேஷூ சங்காத் சஞ்சாத்தே காம காமாத்ஜா கிரோதிரம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி உங்க எல்லாருக்காகவும் பகவான் கிட்ட பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்றேன் நீங்கள் எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று எல்லா தேவத்தைகளையும் குருநாதரையும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்